அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்ற உலகு கடிந்த கடந்து ஓரார் செய்தார்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் கடிந்த கடந்து ஓரார் செய்தார்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் கடிந்த கடந்து ஓரார் அப்படின்னா செய்யலாகாது இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் அறிந்த பெரியோர்களால் அறநூலோரால் விளக்கப்பட்ட வினைகளையெல்லாம் தாம் விளக்கி ஒழிக்காமல் கடிந்த கடந்து ஓரார் பெரியவங்கள்லாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னத்தை தானும் கடந்து ஓரார் அதை ஓர்ந்து சிந்தித்து பார்த்து அதை கடந்து பண்ணாம அதை கடக்காம செய்தார்கு அந்த கடிந்த பெரியவங்கள்லாம் கடிஞ்ச காரியத்தை செய்பவர்களுக்கு அமைச்சர்னு அர்த்தம் செய்யக்கூடாதுன்னு பெரியவர்களால் சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட காரியங்களை வினைகளை தாம் விலக்கி ஒழிக்காமல் ஒரு அமைச்சர் செய்வாரே ஆனால் அவ்வினைகள் முடிந்தாலும் கூட அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் அந்த காரியம் நல்லபடியாக ஏதோ முடிஞ்சுட்டா கூட அது அவருக்கு மனசுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் சாஸ்திரம் சொல்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்னத நம்ம பண்ணினோமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது ஏதாவது வகையில் அதிருஷ்டமாக துக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும் கடிந்த அப்படின்னா நீக்கிய அப்படின்னு அர்த்தம் கடிங்கிற வினையடிக்கு விலக்கு கடிந்தன்னா நீக்கப்பட்ட விளக்கப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம் உண்டு அறநூல்கள்ல செய்யக்கூடாதுன்னு விளக்கப்பட்ட செயல்களை செய்ததால் தான் ராவணன் ஹிரண்யாக்சன் முதலான அறக்கர்கள்லாம் அழிந்து போனார்கள் என்று நாம் புராணங்கள்ல இத்திகாசங்கள்ல படிக்கிறோம் அவர்களுடைய செயல்கள் முடிவு பெற்றது போல தோன்றினாலும் அவை துன்பத்தையும் அழிவையுமே தந்தன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவங்க நினைச்சதை செஞ்ச மாதிரி இருக்கலாம் ஆனா கடைசியில் அவர்கள் துன்பம்தான் அடைந்தார்கள் பீழை என்ற சொல்லுக்கு துன்பம் என்று பொருள் பீடை அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றோமே பீடா இதுதான் அது விளக்கப்பட்ட செயல்களை செய்தால் முடிவில் துன்பம் வரத்தான் செய்யும் பகவத்கீதையில பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல சொல்லுகிறார் பகவான் எவன் ஒருவன் சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கிலே செயல்படுகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றியையும் அடையிறதில்லை சந்தோஷத்தையோ மேலான கதி அதாவது பிற்காலத்திலேயே நல்ல ஒரு நிம்மதி அடைறானான்னா இல்லேங்கிறார் இனி பதவியா கடிந்த பழி ஏற்படும் செயல்கள் என்று அறநூல்களால் கண்டித்து விலக்கப்பட்ட செயல்களை கடந்து ஓரார் தாமும் அதை கண்டித்து விலக்கி விடாமல் செய்தார்க்கும் பொருளுக்காக புல செய்பவர்களுக்கு அவைதாம் அச்செயல்கள் தீயவை என்பதால் முடிவு பெறாது ஒருவேளை முடிந்தாலும் ஒருவேளை முடிவு பெற்றாலும் பீழை அச்செயல்களால் துன்பமே தரும் உண்டாகும் வழி ஏற்படும் செயல்கள் என்று அறநூல்களால் கண்டித்து விலக்கப்பட்ட செயல்களை தாமும் அதை கண்டித்து விலக்கிவிடாமல் பொருளுக்காக புலநின்பங்களுக்காக அமைச்சர் செய்வாரேயானால் அச்செயல்கள் தீயவை என்பதால் நிச்சயம் முடிவு பெறாது ஒருவேளை முடிவு பெற்று விட்டால் யாருக்கும் தெரியாம நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைத்தால் கூட அது உண்மையிலேயே இன்பத்தை கொடுக்காது துன்பத்தை தான் கொடுக்கும் ஒருவேளை முடிவு பெற்றாலும் அச்செயல்களால் துன்பமே உண்டாகும் என்பது கருத்து தீ செயலின் முடிவு துன்பமே என்பது கருத்து கடிந்த கடந்து ஓரார் செய்தார்கு அவைதாம் முடிந்தாலும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை